நற்றினை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூரில் இருந்து ஹேமா ஸ்ரீதர் மற்றும் ஸ்ரீதர் என்ன ஃபோட்டோ பார்த்துட்டுருக்கேன் ஹேமா ஓ இதுவா நாம் கன்னியாகுமரி ட்ரிவேண்ட்ரம் டூர் போயிருந்தோம்ல ஆமாம் அப்போ எடுத்த ஃபோட்டோவை தான் பார்த்துட்டுருக்கேன் ஸோ அப்போ நாம் பத்மநாபபுரம் பேலஸ் போயிருந்தோமே உனக்கு ஞாபகம் இருக்கா ஆமாம் திருவிதாங்கூர் ராஜாவோட பேலஸ் தானே ஆமாம் நாம் போன வாரம் பேசிகிட்ருந்தோம்ல இந்தியாவில் ஐநூற்றறுபத்தி ரெண்டு பிரின்சலி ஸ்டேட் இருந்துச்சுன்ட்டு அதில் ஒன்று தான் இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஓ செம்ம இன்ஃபர்மேஷன்க இதை விட ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் அதுக்கப்புறமா வந்த பிரிட்டிஷ் இந்தியா சமயத்துலையும் இந்தியாவில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் சமஸ்தானங்கள் வந்து இருந்துச்சு வா கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்குது அந்த டூ டைப்ஸை பற்றி ஸோ ஃபஸ்ட்டு டைப்பு வந்து சார்பு சமஸ்தானங்கள் ஸோ அதாவது கன்வென்ஷனல் பிரின்சல் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் இவங்க வந்து ஈஸ்ட் இண்டியா கம்பெனிக்கும் அதுக்கப்புறமா வந்த பிரிட்டிஷுக்கும் சமாதானமாகவே இருந்தாங்க இந்த மாதிரி எவ்வளோ சமஸ்தானங்கள் இருந்துச்சு இந்த மாதிரி வந்து ஆறு சமஸ்தானங்கள் வந்து அப்போ இருந்துச்சு ஓகே அந்த செகண்ட் டைப் பற்றி சொல்லுங்கள் செகண்ட் டைப் வந்து தன்னாட்சி சமஸ்தானங்கள்னு சொல்லுவோம் அதாவது ஃபியூடிட்ரி பிரின்சல் டிஸ்டேட் இந்த மாதிரி சமஸ்தானங்கள் வந்து அவங்களோட தேவைகளை வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க அதாவது கல்வி அப்புறம் சுகாதாரம் தொழில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்களே கவனிச்சிக்குவாங்க ஓகே இதில் திருவிதாங்கூர் எப்படிப்பட்ட சமஸ்தானம் நினச்சேன் அது வந்து தன்னாட்சி சமஸ்தானமாக இருந்துச்சு அப்போது ஸ்டாம்ப்பும் அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ கரெக்டு சூப்பராக பாயிண்ட்டை கேட்ச் பண்ணா ஆனால் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணதே ஈஸ்ட் இண்டியா கம்பெனி தான் ஓ அவங்களோட சார்பு சமஸ்தானமாக இருந்த சிந்து சமஸ்தானத்தில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இவங்க எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க இவங்க வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி டூவில் ஜூலை ஃபஸ்ட் அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு அஞ்சல் தலையை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்போது இந்தியாவில் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணி நூற்றி வருஷம் ஆச்சுல ஆமாம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாம்புக்கு வந்து சிந்தி டாக்னுட்டு பேர் வச்சாங்க மாதிரி கரெக்டு சிந்துங்கிறது வந்து அந்த சமஸ்தானத்தோட பேரில் அதுக்கப்புறம் அந்த டாக்னால் தபால்னு இருக்கோம் ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து சிந்தி டாக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தாங்க அப்போ இந்த ஸ்டாம்போட வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கும் அப்போ வந்து இந்த ஸ்டாம்போட வேல்யூ வந்து அரணாக தான் அப்புறம் இந்த ஸ்டாம்பில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு தான் ப்ரிண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லா கண்ட்ரீயும் அவங்க நாட்டோட பேரை போடும் போது நம்ம இந்தியாவில் மட்டும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு போட்டிருக்கிறத பார்த்தா இவங்க ஆளுமை இந்தியாவில் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் போலயே ஆமாமா இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்திய சமஸ்தானங்களை வந்து ஆக்கிரமிச்சாங்க இந்த ஸ்டாம்பில் இன்னொரு ஸ்பெஷல் இருந்துச்சு அது என்னன்னா இந்த ஸ்டாம்ப் வந்து ரவுண்டு ஷேப்பில் தான் இருந்துச்சு ஆனால் இந்த ஸ்டாம்ப்பும் வந்து வெரி ஷார்ட் பீரியடு தான் இருந்துச்சு ஸோ அதனால் இதுவும் இப்போ வந்து வெரி ரேர் ஸ்டாம்ப்பாகவும் ஆயிடுச்சு அது அது இதோட வேல்யூம் ரொம்ப ஜாஸ்தி ஸோ உலகத்தில் எல்லா ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப்பும் ஷார்ட் டைமாகதான் இருந்திருக்கு ஆமாம் எல்லா கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப்பும் வெறும் போல் ஆமாம் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த சிந்தி டாக் ஸ்டாம்ப் தான் வந்து ஏஷியாலேயே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப்பு ஓ கிரேட் சரி அப்புறமா வந்த இந்தியா பிரிட்டிஷ் இந்தியா எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து பிரிட்டிஷ் இந்தியா வந்து எயிட்டீன் அக்டோபர் மாதம் வந்து நாலு ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா அரை அணா அப்புறம் இன்னொரு ஸ்டாம்பு வந்து ஒரு அணா அப்புறம் மூணாவது ஸ்டாம்ப் வந்து டூ அனார்ஸு அப்புறம் நாலாவது ஸ்டாம்பு வந்து ஃபோர் அனாஸுன்னு சொல்லிவிட்டு நாலு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இதில் யாரோட இமேஜ் ப்ரிண்ட் பண்ணியிருந்தாங்க இவங்களும் மொரீஷியஸ் மாதிரி குவீன் விக்டோரியாவோடய இமேஜ் தான் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருந்தாங்க இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த நாலு நாள் ஸ்டாம்பில் மாத்திரம் ரெண்டு கலர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க சுவிட்சர்லாண்டுக்கு அப்புறமா இந்தியாவில்தான் ஒரு ஸ்டாம்பில் வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ணது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்டாம்பில் வந்து இந்தியான்ட்டு தான் ப்ரிண்ட் பண்ணியிருந்தாங்க ஓகே இந்த ஸ்டாம்ப்லாம் எந்த ஷேப்ல இருந்துச்சு இதுவும் ரவுண்டா இல்லை இல்லை இதில் வந்து அந்த நாலனா ஸ்டாம்ப்னு சொன்னேன் இல்லையா அது மாத்திரம் ஆக்டன் ஷேப் அதாவது என்ன வடிவில் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி ஸ்டாம்பை இந்தியாவில் கொண்டு வந்தது யாரு இந்தியாவில் கொண்டு வந்தது வந்து அப்போ இருந்த லார்ட் டல்ஹி பிரபு தான் இதை கொண்டு வந்தார் இன்ஃபர்மேஷன்ல இந்தியன் ஸ்டாம்ப்ல இன்னொன்று இந்த தன்னாட்சி சமஸ்தானங்கள்னு சொன்னோம் இல்லையா அவங்களோட ஸ்டாம்ப்பில் அந்த அவங்களோட மன்னர்களோட இமேஜை தான் வந்து அதில் ப்ரிண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த தன்னாட்சி சமஸ்தானத்தில் யார் ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணா இந்த தன்னாட்சி சமஸ்தானத்தில் வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கிற சௌராஷ்டிர சமஸ்தானம் தான் எயிட்டீன் சிக்ஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப்பை வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இப்படி ரவுலன் ஹில் கொண்டு வந்த அஞ்சல் தலை புரட்சி வந்து கடல் கடந்து பல நாடுகளுக்கும் போச்சு ஓகே இந்த கண்டிப்பாக நிறைய கண்ட்ரியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து அதை பற்றி அடுத்த வாரம் பேசுவோம் அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்